5 அதிகமாக்கப்பட்டுனவா என்று நபி தோடர்கள் கேட்டனர் ஏன் இவ்வாறு வினவுகிறீர்கள் என்று நபி சொல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் ஐந்து ரகாத்துகள் தொழுது விட்டீர்கள் என்று நபி தோடர்கள் கூறினர் மக்களை நோக்கி திரும்பி அமர்ந்து கொண்டிருந்த நபிசல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தம் கால்களை மடக்கி கிபிலாவை முன்னோக்கி இரண்டு சஜி செய்தனர்